நிர்வாகி தேவனுடைய அளவிற்கு இருந்தாலே இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டை காணும்படியான பாக்கியங்கள் எல்லாருக்கும் கிடைத்தாக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக முன்றி செலுத்திக் கொள்ள கதம் பெற்றவர்களாக இருக்கின்றோம் இந்த புது வருட ஆராதனையை ஈசுநாதினுடைய மகத்துவத்தை அறியாந்திருக்கின்ற நீக மக்கள் தப்பிடமாக கொண்டாடிக்கொண்டு வருகின்ற நாட்களிலே குடித்து வெடித்து மேலதாளத்தோடு நாட்டிய கலைகளோடு கூட சேர்ந்து தவறான முறையிலே மகிழ்ச்சியடைந்து கழிதூர்ந்து கொண்டிருக்கிற நாளிலே நம்ம எல்லாரும் ஆவியோடும் உண்மையோடும் கத்தருக்கு ஆராதனை செய்து தேவ பிரசனத்தை கண்டு கழிதூர்ந்து மகிழும்படியாக தேவ ஆவியாருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து கலிதூரும்படியாக தேவ நம்ம எல்லாருக்கும் அளித்திருக்கிற நல்ல கருதிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கிடையப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த நாளிலும் கத்தோடைய தியானிக்கலாம் யாத்திரா சமத்தின் புத்தகம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் எந்த ஜாதி ரோடத்திலும் செய்யப்படாத அதிர்ச்சியை எல்லாருக்கும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்துரை செய்ய காண்பார்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து திருச்சி திருச்சிரும் பிள்ளைகளுக்காக கொடுக்கின்ற வாக்கு தத்துவத்தை மறுபடியும் அவர் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகின்றேன் பூமியங்கள் எந்த ஜாதியிடத்திலும் செய்யாதபடி செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்ோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று அதிசயங்களை செய்வேன் என்று இரங்கலாகிய ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த ஆண்டு தேவன் அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது ஆவியானவர் சொல்லுகின்றபடினால் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சொலுத்தமாக உங்களுடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் அதிசயம் என்று அங்கினால் அவர் செய்திகள் எல்லாம் அதிர்ஷ்யமாகவே இருக்கும் என்பதற்கு நன்கு உணர்ந்து உசுவாசித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிர்சியம் நடப்பிக்கப்பட போகிறது என்பதை உணர்ந்து ஜீரிக்க வேண்டும் என்று தேவச மக்கள் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிற நியாயாதிபதியின் புஸ்தகம் 13 தேதி ஆறு பதினெட்டாவது உசரத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே விதமாக சொல்லப்பட்ட கிரதவாசிக்கலாம் அவரு கர்த்தனுடைய தூதனாதவரின் நாமும் என்ன என்று நீ கேட்க வேண்டியது அது அதிசயம் சொல்லி மனோவிடத்தில் ஆண்டவர் சொன்ன ஆரம்பிச்சு பரிசுத்தவேமத்தில் வாசத்தறிந்திருக்கிறது அப்படிப்பட்ட அதிசயமான தேவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றதான நாம் அதிசயமான தேவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கான தகுதி பெற்றிருக்கின்றதானதாம் இந்த ஆண்டு முழுமையிலும் ஆண்டு வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யப்போவோம் என்று சொல்லி உடன்படிக்கப்படுகிறார் என்பதை உணவகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுக புதிய வருட செய்திக்காக சுமார் ரெண்டு வாரங்கள் என்னுடைய ஆத்மா வைத்தவருக்கு எதிராக திருப்பிக் கொண்டே இருந்ததுண்டு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே புதிய வருடத்துக்கு எந்த வார்த்தை தரப்புகிறீர்கள் எந்த வார்த்தை சொல்ல வேண்டும் சொல்லி வாங்கித்துக் கொண்டிருந்த பொழுது கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு அதிசயங்களை தெரியும்படியாக இங்க எருவியா திருக்கரிசி புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வாசிக்கின்ற பொழுது இங்கிருக்க தரிசி விதமாக சொல்லுகிறது வாசிக்கலாம் ஆண்டவரே இதோ தேவரிகளுடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன் உமால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை உண்மால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அதே அதிகார இருபத்தி ஏழாவது வருஷம் திருவாசிக்கலாம் இதுவோ நான் மாநில யாவருக்கு தேவராக்கி கருத்தார் அதிசயமான காலி ஒன்றும் உண்டோ என்று சொல்லி அறைவன் சொல்லுகின்றார் அங்கே தீர்க்கத்தரசி சொல்கிறார் ஆ கருத்தராகி ஆண்டவரே இன்னொரு தேவரின் மகாபலத்தினால் நீட்டப்பட்ட முடி புயத்தினாலும் வானத்தையும் உண்டாக்கினீர் உன்னாலும் செய்யக்கூடாது அதிசயமான காலி ஒன்றும் இல்லை என்று தீர்க்கத்தரசி சொல்லுகின்றார் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கருத்தர் என்ஆர் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டுமான தேவைச்சாரணி கல்லை வணங்குகின்ற மக்கள் மண்ணை வணங்குகின்ற மக்களில் ஆறு தங்களுடைய தெய்வங்கள் அதிசயம் நடப்பிக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலத்தி மொழி உண்டாக்கிற சரோரமணி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றதான நாம் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன்பதை அறிந்திருக்கின்றதான நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை நினைப்பிக்கும் எதிர்பார்ப்பு இந்த ஆண்டிலே அதிகமாக காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அதிசயமாகவே பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து என்ற அதிசயம் உள்ளது நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் நாம் பெற்றிருக்கின்ற பாவ மன்னிப்பாக இருக்கின்றதே அது ஒரு பெரிய அதிசயம் என்பது ஏறமுக்கின்றாக புரிந்து அநேகதம் பெற்றிருக்கின்ற நன்மைகளை குறித்து சரியாக அறியாதபடி உணராதபடி அதற்கேற்றபடி ஆண்டவர்களுக்கு நன்றி செலுத்தி வணங்காத முடியினாலே மேற்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத இப்போ காணப்படுகின்றோம் நம் பெற்றிருக்கின்ற பாவமணிப்பாகட்சி உலகத்தில் எந்த மதத்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்கக்கூடாது ஒரு ரெட்சிப் என அடைந்திருக்கின்றபடியால் அது ஒரு அதிசயம் என்று பெருசுத்தின் சொல்லுகிறது சங்கீவம் தொண்ணூத்தி கருத்தருக்கு புதுப்பாட்டை போடுங்கள் அவர் அதிர்ச்சியங்களை செய்திருக்கிறார் வளர்ந்துகிறவங்க ரட்சிப்பை உண்டாக்கிறது தன் சங்க அரசியா கர்த்தருக்கு புதுப்பாட்டை போடுங்கள் அவர் அதிர்ச்சியங்களை செய்திருக்கிறார் அவருடைய வளர்ந்துகிற மாதிரி பரிசுத்த போய் ரட்சிப்பை உண்டாக்கிறது என்று எழுதியிருக்கின்றபடி கர்த்தரவை உலகத் தோற்றத்துக்கு ரக்சிப்பை கொடுத்து கொடுக்க வேண்டும் என்று எல்லாரும் ஆண்டுகளாக அந்த ரட்சிப்பு கேட்டு வரிகள் திறக்கப்படாத காலம் நிறைவேறினது பிறந்தவராகி தம்முடைய குமாரியன் அனுப்பினார் இந்த ஆறாயிரம் ஆண்டு குடி காலங்களில் இருக்கின்ற நமக்கு வெற்றிப்பு அதிசயமாக கிடைத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்திக்க நேர்ந்தது அவரோடு வேன்மை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் தனக்கு கிடைத்த ஒரு தரிசனத்தை செய்தார் அறிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது அது உள்ளத்தின் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுதான் பாவ மன்னிப்பை முறை இப்படி என்று சொல்லி இவருக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கிறது கடவுள் விட பேசுகிறது அப்படி என்றால் எப்படி பெற்றுக்கொள்வது இவருக்கு தெரிந்த தமிழகத்திலிருந்து அணுகி பாவ மன்னிப்பு எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் சொன்னது ஒரே காரியம் அழுதமாட்ட வேண்டும் ஆண்டவனத்தில் சொல்ல வேண்டும் சொன்னதும் இவருக்கு மிக அருத்தமாக இருந்திருக்கு நம்ம செய்து கொண்டிருந்தோம்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 அதிசயங்களை வாழ்க்கையில் அதிசயம் விளம்பித்திருக்கின்றார் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்று நாளாகவும் பதினாவது அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கலாம் ஒன்று நாளாகவும் அதிகாரம் பூமியின் சகல கொடிகளே கர்த்தனை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுயசேஷமாக அறிவிங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமியையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் பிறகுக்கு சொல்வதற்கு ஒன்று இந்த ஆதரவை போல காணப்படுகின்றோம் அதிசயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அந்த அதிசயமானவர்களுக்கு பகல் பதிப்பாகி ரட்சிப்பை தந்தெடுக்கின்ற பொழுது அதை சுயசேசமாக அறிவிக்க வேண்டும் என்று இங்கே பரிசுத்தாவியிருக்கோம் சகலகுடிகளையே கருத்தரை பாடி நாளுக்கு அறிவிதல் மாத்திரம் புறக்கப்படுகின்றது பாவ பந்திப்பு புறசைக்கப்படவில்லை உலகத்தை எதற்கு தெரியுமா மனம் திரும்பதில் பாவ பந்திப்பும் தொடங்கி சகல் இருந்தார்கள் இன்று புதிய கருத்து உருவாக்கி இருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஊழித்து கலைத்த காலத்திலே நான்கு தமிழகத்தில் ஊழித்து வருவதற்கு மறந்து திட்டமாக நட சொல்ல ஒருநாள வேலை செய்துிருக்கும்பு அந்த கம்பனிக்குள்ளேயே கடந்து வந்தார் வாசலுக்கு அருகாமல் நின்று என்னுடைய பெயரை சொல்லி அழைத்தார் எட்டி பார்த்தியின் கருத்து ராகேசு கிறிஸ்து தங்கமயமான தோற்றத்திலே ஜொழித்துக் கொண்டிருந்தார் கேட்பதற்கு வார்த்தைகள் வரவில்லை சிலர் நினைக்கிறார்கள் இயேசுவை கண்டால் அதை கேட்பேன் நிலை கேட்பு நின்று நிச்சயமாக அவரை காணும் பொழுது அவருடைய கேட்கும் நான் எப்பொழுது புதிய ஏற்பாடு படித்துக் அந்த பைபிளை எடு பைபிள் எடுத்து வந்தது அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது மாசி என்று சொல்லி சொன்னார் அண்டிய மனம் திரும்புதலும் பாவம் பண்ணிப்போம் சகல தேசத்தார்களோட நாமத்தினால் பிரசிக்கப்படவும் வேண்டியது அண்டிய மனம் திரும்பதும் பாவம் அவர்கள் சகல தேசத்தி பிரசிக்கப்பட வேண்டியது நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் இவை நீ இதற்கு சாட்சியாக இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டுவர் சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டார்கள் மறப்பதான் சொல்ல இயலவில்லை அப்புறம் உள்ளே நடந்த ஒரு மௌனமாக இருக்க பெற்றிருக்கின்ற அதிசயமான அறிவிக்க வேண்டும் என்று ஆளியானவர் சொல்கிற பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அப்படி ரட்சிப்பை சூசேஷமாய் அறிவுங்கள் அவருடைய மகிழ்ச்சியையும் சகல ஜனங்களுக்கு அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றால் அதிசயமாக அல்ல பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் தர்மத்திலிருந்து எப்படியாலும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த வார்த்தைகள் கிடைத்தவுடனே இது அதிசயம் என்று சொல்லுவார்கள் ஏற்றுக்கொள்வார் அதிசயமாக உங்களுக்கு அந்த கருவை கிடைத்திருக்கிறதே இப்படிப்பட்ட ஒரு விரும்புகின்றார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வாலிபர் ஒருவர் முடித்துவிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவர் அள்ளி அவருடைய அண்ணன் ஒருவர் நீட்டியிலே அவரை பார்ப்பதற்காக வேற ஒரு பந்துகோஸ் சபைக்கு போகும் பொழுது அங்கே சொன்னார்கள் இந்த ஊர்ல எல்லா சபையும் இருக்கிறது ஒரு விளங்காத சபை அம்மா சொன்னாங்களா ஒரு கேட்டதே அது விளங்காத சபை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆசாமி கொடுப்பாங்க அது எப்படி கொடுப்பாங்க முழுங்கிதான் கொடுப்பாங்க நகம் போடுவாங்க போட மாட்டாங்க பரிசுத்தாமி உண்டா உண்டு பிரகன்னா பிடிச்ச சொல்றீங்க அது மகிழ்ச்சி நடத்துகிற பாவத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னார்களாம் அந்த சபை தம்பி அங்கே போன அங்க திரும்பத்தை கண்டவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் தவறு வேண்டாம் என்று சென்றவர்கள் சரித்திரத்தில் இல்லை என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பெற்றுக் கொள்கிறார் ரசிக்கப்படுகிறவர்களை கர்த்தரன் சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார் ஹலோ அவர் கேட்டார் இப்படி உங்கள் சபையில் ஒரு உபதேசம் இருக்கிறதாமே அதை குறித்து நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அறிந்து கொள்ளலாமே அதற்கெல்லாம் எங்களுக்கு வசனத்தை சொல்லி அறிவித்த பொழுது சொன்னார் ஆச்சரியப்பட்டு சொன்னார் படித்தது என்று சொல்லி கேட்டார் இன்னைக்கு இருக்கிற எந்த பைபிள் காலேஜிலும் நாங்கள் படிக்கவில்லை இயேசுநாதனத்தில் கற்றுக்கொண்டோம் நிச்சயமாக போய்விட இல்லை அவர் சொன்னார் எனக்கு எல்லா சபையினுடைய நாட்டின் ஓரளவுக்கு தெரியும் எந்த சபையிலும் இப்படி இல்லையே இது கடைசி காலத்தில் உள்ள ஒரு சக்தியை உலகத்துக்கு அறிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அவருடைய லட்சியை பிரசித்தப்படுத்துங்கள் அசம்பிளி சபை உலக நாடு எங்கெங்கெல்லாம் இருக்கிறது அந்த சாற்ற வாங்கி தருவதேன் நீங்கள் இந்த உபதேசத்திற்கு அதை ஒரு அதிசயத்தை பெற்றது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் என்னுடைய நீர்மல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியமான பாக்கியவான்கள் தான் பர்மகராஜ் செல்வார்கள் செல்லக்கூடிய பாக்கிய தவிர பெற்றிருக்கிறார்கள் ஆகினாலே பாக்கியவான்கள் என்று சொல்லியே சொல்ல சொல்லுகின்றார் அவரை வெளியே பெற்றிருக்கின்றதான நாமல் மறைச்சுவை காந்தபடி எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று இறையேசி சொல்லுகிறார் என்பதை சொல்லிக்கொள்ளாசிப்படுகின்ற விவாகம் இருபத்தி ஒன்பதாவது எனக்கு எழுதும்போது சகாய செய்யும் மகிமை புரிஞ்ச பட்டயமும் அவர் உனக்கு மகிமே புரிஞ்சிய பட்டயமும் அவரே சற்று அடங்குவார் அவர்கள் மேடுகளை மிதிப்படைய தேசங்கள் சொந்தமாகும்ார்த்தர் உலகத்தில் யாருமே கிடையாது ஆனோ பாவச் செய்வதற்கு முன்பே இந்த தீர்மானம் வினாவளி இடத்தில் உண்டாகிவிட்டது மனுஷனை உண்டாக்கப் போகின்றோம் சாத்தானவனை பாவம் செய்ய வைப்பான் இந்த கட்டளை மேறவைப்பான் அப்போது குமாரனை பரிசீலித்தி அவனை மீட்டெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த தீர்மானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறபடியால் நமக்கு ஒரு தலைமை அப்போது தந்து அவருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்து அது இன்றைக்கு உலகளாவிய அளவுக்கு செய்தி பரவி கொண்டே போகின்றது தேவரமையை ஆப்பிரிக்கா நாட்டிலும் நைஜீரியாவிலும் பல வாலிபர்கள் என்று கூறி மணிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஊழியர் தேவ ஜனமையை மாற்றி கேட்கின்ற மக்கள் எல்லாரும் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் எத்தனை கோடி செலவு செலவு செய்தாலும் கிடைக்கக்கூடாத அந்த லட்சிப்பை நானும் பெற்றுக் வேண்டும் என்று வாஞ்சிக்கிற மக்கள் உலகத்தில் பெருகி வருகின்ற காலத்தில் ஒப்பானது நினைக்கின்றோம் நம்மை ஆண்டவர் கைவிட்டு விட்டார் எல்லாரும் பரியாசம் பண்ண முடியாத வைத்திருக்கிறார் எல்லாரும் எண்ணிக்க முடியாமல் தூசிக்க முடியாத நம்மை மாற்றிவிட்டார் என்று யாரும் எண்ணி விடாதீர்கள் உன்னை பகைக்கிறது உனக்கு பேசி அணங்குவார்கள் புதிய ஊ காலத்திலே அப்படிப்பட்ட எல்லா காரியம் நடந்து கொண்டிருக்கின்றன ஊழியத்தினுடைய சகோதரர்கள் சேர்ந்து பகைத்தார்கள் எப்படி இந்த ஊழியத்தின் பயமுறுத்தினால் ஓடி விடுவாள் என்று சிலர் எண்ணினார்கள் நான் தனிமனிதனாக இருந்தால் ஓடி இருக்க முடியும் கற்பர் கூட இருந்தார்கள் சிங்கம் கட்சி கருது யார் பயப்படாமல் இருக்க முடியும் ஒரு நாள் ராத்திரி நாங்கள் காட்டுக்குள்ளே ஐந்து வருடம் வீட்டிலே தூங்காதபடி காட்டிலேயே தூங்கினதே கிடையாது நிறைய கருவே அன்ற குரத்துக்கார வண்டி ஓடு வந்து அப்படி யாருக்கு அந்த கருவி கிடைக்காது பிரயாசப்படுவர்கள் மாத்திரமா தவிர பிரயாசப்படாத ஒருவரும் தேவத்துக்கு வந்து பெற்றுக் கொள்ள மாட்டார் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் வீட்டில என்னுடைய பொழுது ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஜபித்துக் கொண்டிருக்கின்றதும் ஊரில் பயங்கரமான சட்டம் கேட்டிருக்கின்றதும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டைகளோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற மாதிரி ஒரு சட்டம் உண்டாகி கலவரம் உண்டாகி ஊர்காரங்கள அருவா கம்பல் சங்கடமா என்னடா ரெண்டு பேரும் சட்டம் போடணும் ஊரெல்லாம் கலையிலே பக்கத்து கிராமத்தில் ஒருவர் பணமேலை ஏறக்கூடியவர் அவர் அருவாழ பாலைவாளத்துக்கு ஓடி வந்திருக்கிறார் ஊர்ல வெட்டிமித்தலாம் நடக்கும் போது இன்னும் ஓடியும் அணியில் ஒரு அம்மா மறுச்சு எங்கன்னா ஓடலன்னு கேட்டது அந்த ஊர்ல இப்படி கலவரமா இல்ல இல்லை அந்த ரெண்டு பகுதியை காலம் ஜோ பண்றாங்க அந்த சத்தம் தான் கூட இருந்து சத்தம் கொடுத்து யாருக்கு தெரியுமா சிங்கம் ஆலோனியா சிங்கம் கட்சிக்கிறது யார் பயப்படாமல் இருக்க முடியும் கருத்தலால் ரஷிக்கப்பட்ட ஜனமையை உனக்கு ஒப்பானவர் யார் அழித்து விடலாம் என்று பலர் எண்ணுகின்றார்கள் புதுசாரளை அடித்து புரத்தி விடலாம் அடைக்கிவிடலாம் என்று எண்ணுகின்றார்கள் நடக்கான் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் உடம்படிக்கு சீரான் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற பிரியமான தேவஜானம் என்ற உலகத்தை உண்டுபடி ஆண்டவர் வானத்தீபுமி உண்டாக்கிற ஆண்டவர் சொல்கின்றார் என்று அதிசயங்களை நடத்திக்கப் போகிறேன் அவர்கள் என்பது உலகம் காண வேண்டும் என்று மனிதனுக்கு ரஷ்யா விளக்கை கொடுத்த மரக்காலிலே முடிவைக்காதின் மேல் வைக்கும் பொழுது வீட்டு வேலைகளை யாவருக்கு அந்த வெளிச்சம் கொடுக்கும் அந்த கண்ணிருக்கின்றது போல இந்த ஆண்டிலே நான் வெளிச்சமாக வெளிப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் கர்த்தனங்களை செய்ய போகின்றார் அதிலிருந்து எங்களை நேரடியாக தாக்கக்கூடாது தாக்க முடியாது என்பது அறிந்தவர்கள் மந்திரவாதிகளை தேவை செய்ய ஆரம்பித்தார்கள் காட்டிலே ஜெமித்துக்கொண்டிருக்கும் போது வெள்ளிக்கிழமை பயங்கரமான குத்திரிட்டு அம்மாவாசை ரெண்டு வருடம் அப்படிப்பட்ட ஒரு முகப்பட தெரியாது அப்படிப்பட்ட ஜிமித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களை சுத்தி சலங்கை மணி சத்தம் கேட்டுக் கொண்டே ஆண்டவர் சொன்னார் ஊர் சேர்ந்து மந்திரவாதியை பிடித்து மந்திரவாதம் செய்து இசைக்கு ஆவி அனுப்பியிருக்கிறார்கள் ஒரு வாரம் வெளிநாட்டு மாநிலத்தில் சேலத்தில் போய்விடுங்கள் போய் அங்குள்ள முடித்துக் கொண்டு வரும் மந்திரவாதிக்க மாட்டார் அவர்கள் மேடுகளை நீதிப்பாய் அப்படி ஒரு வாரம் கழித்து உழித்து முடித்து விட்டு நாங்கள் மந்திரி மந்திரவாதி ஊரை விட்டு போயிட்டார் சேர்த்து போட்டார் மறுநாள் காலையில் ராத்திரி வந்து பக்கத்தில் எங்களுக்கு ஒரு இரவே கிணறு உண்டு குளிப்பதற்காக வாயு எல்லாம் கொண்டு போய் தண்ணீர் அடித்து குளித்து கொண்டு ஒருவர் வந்தார் என்ன ஒரு வாரமும் உங்களை ஊர்ல காணலேன்னு கேட்டாராம தெரியுமா கேட்டார் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு மந்திரவாதம் செய்திருப்பார் அவர் கேட்டார் எங்களுக்கு அவர் மாத்திரதால் அவருக்கு சேர்ந்த ஆட்கள் ஒன்று அவர் அன்னைக்கு போல ஒரு தான் பேச மாட்டார் அப்படின்னா நம்மளும் கூட சேர்ந்தாலும் கருத்தலால் அவர் உனக்கு சகாய் செய்யும் கேடகமும் மகிழ்வு முடிஞ்சிய பட்டயமாக இருக்கிறார் ஆலோலியா எந்த ஆயுதம் வந்தாலும் தடுத்து நிறுத்துவதற்குரிய கேடகமாக அவர் நமக்கு இருக்கின்றபடியால் எதிர்களை அழிக்கக்கூடிய பட்டயமாக நம்ம இருக்கின்றபடியால் பயப்படாது என்று அண்டர் சொல்லிருந்தார் அமேசர் திருச்சபையில் பகைத்தவர்கள் விரோதித்தவர்கள் நாட்டை விட்டு போயிட்டார் இருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சபையை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது பத்து வசனங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எ முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்றார் நாற்பது ஆண்டு திருச்சமையின் சரித்திரத்திலே அவர் செய்திருக்கிற காரியங்களால் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் ஹலோ எண்ணி முடியாத அவர் செய்து கொண்டிருக்கின்ற காரியமாக இருக்கின்ற அப்படினால் புரியமான பிரதமர் கனமே திருச்செமையோடு நாம் சேர்க்கப்பட்டிருப்பது கைவிடப்படுவதற்காக உலகத்தாரால் இழிவாக பேசப்படுவதற்காக அல்ல இந்த உலகத்தில் நிமிர்ந்து வாழ்வதற்காக அலுவயம் கருத்துகளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கும்படியாக இருக்கின்றபடியினால் மேன்மையாக இருக்கிறோம் என்பது ஐந்து ஆண்டு முறை சோத்திரம் செலுத்துவதாக இரண்டாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு அரை டோசர்களை வாசிக்கின்ற பொழுது இங்கே அந்த குறித்து சொல்லியிருக்கிறத வாசிக்கலாம் வாரத்திலும்க்கினி புகை சொந்த ஆகிய அதிசயங்களை காட்டுவேன் கற்கும் பயங்கரமான நாள் வரும் மாறும் அப்பொழுது கற்குடையாபத்தை தொங்குகுளவனவனோ அவன் ரசிக்கப்படுவான் யாரும் கேட்கின்றோம் அதாவது வாரத்திலும் ரொத்தபங்கள அதிசயங்களை காட்டுவேன் கத்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருந்தமாக வார்த்தையை கேட்டு சூரியனும் சந்தரணம் ஓடாமல் என்கின்றார் இது என்ன நடக்க போறது தெரியுமா சூரியன் ரொத்தமாக சந்திர வீரலாக மாறப் போகின்றது அதிசியங்களை காட்டுவேன் கருத்து பயங்கரமான சந்திர ரத்தமாக மாறுமா ஆம் புதிய பாரவில்லை அது யாருமே மாற்றி வைக்க முடியாது விஞ்ஞானிகளாலும் மாற்ற முடியாது அது மாறி போயிட்டது என்று சொல்வார் மாறினது எதற்காக மாறினது என்பது மக்கள் அறிந்து கொள்ள முடியாது பெரிய கருத்து செய்ய போகிறார் என்று சொல்லேரிய நமக்காகவே நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் உலகத்தில் உள்ள மக்கள் யாரும் மீழ்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இருக்கின்றார் பொருச்சபைக்காக இன்னொரு உலகத்தை ஆண்டு உண்டாக்குவதற்காக இருக்கிறார் என்பது உலகத்தை அழிக்க வேண்டும் என்ற ஆண்டவில் இருக்கின்றபடி அழியக்கூடிய கடைசி நாள் வரும்பொழுது இருளாக மாறிவிடும் சந்திரன் ரத்தமாக போய்விடும் என்று சொல்லிவிடும் அடையாளங்கள் எல்லாம் வானத்திலும் பூமியில் ரத்தமாக்கிறீ புகை சம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவது என்று சொல்லி இருக்கின்றபடியால் மக்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் புகை சம்பத்து இருக்க மாட்டார்கள் இடத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் பொழுது புறப்பட்ட நாட்கள் நடந்தது போல அதிசயங்களை காணப்படும் மக்களிடம் செங்கடல் ரெண்டாக பிறந்தது அது மாத்திரமல்ல அங்கே எய்து மக்களுக்கும் மக்களுக்கெல்லாம் கொடிய வானைகளை அனுப்பியவர்களை பகைத்தவர்கள் ஆறாமல் சீர்கூடாது போது விட நாட்டுமல்ல கடை செய்தது மாத்திரமல்ல ஒரே நாள் ராத்திர அரசு முதல் ஆண்டு வரைக்கும் ஒரு கஜிகள் கலையீட்டுகளும் போய்விட்டது என்று வாசிக்கின்ற ஆண்டவருக்கு ஆறாவது செய்யக்கூடாது சட்டங்கள் எடுத்து வரப்போகின்றன ஒரு எந்த வலுமே இருக்கக்கூடாது சூழலில் உருவாகப் போகின்றது என்ன நடக்கும் தெரியுமா அதிசயங்களை கற்று நம்பிக்கப் போகின்றார் அந்த மோசை எடுத்து ஆண்டு வரை சொல்லும் எனக்கு ஆராதனை செய்யும் என்னுடைய பிள்ளைகளை போக முடிவில் குமாரன் அவன் எனக்கு சேஷ்ட புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி அவனை போகவிட மாட்டேன் என்று சொன்னால் உன்னுடைய சேஷ புத்திரனை சண்டாரம் செய்வதை சொன்னார் புரிய அந்த அதிசயங்களை புகழே இந்திய அடுத்து உனக்கு அதிசயத்தை நடப்பிட்டு சொல்லுகின்றார் ஆலயத்தில் அதிசயங்களை காண செய்ய போகிறேன் போசயங்களை மறுபடியும் காண செய்வது இஸ்ரேல் மக்கள் பற்றி அந்த அதிசயத்தை போவதில்லை ஒரு அறுவடையின் காலம் சொல்லிடுக்கின்றது போல அங்கே ஆகின்றது கற்பித்து ரச்சிக்கப்பட்டி நமக்கு ஆண்டவர் சொல்கிறார் பெறப்பட்ட நாளில் நடந்தது போல மறுபடியும் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஊழியர் அநேக அற்புதங்களை தெரியுமா அவரை பின்பற்றி வந்துவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களால் தெய்வம் என்பதை ஜாலியில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொறுச்செய்து வந்தார் அதுபோல் இந்த ஆண்டிலும் இயேசு கிருஷ்ணர் ஏராளமான மக்கள் வர வேண்டும் என்று விரும்புகின்ற அதிர்சிய அற்புதங்களை நடத்திப்போம் என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தினார் முதலாம் அற்புதத்தை கலில்யாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிழமை வெளிப்படுத்தினார் மா வெளியரங்கமாக என்பதற்காக ஒரு நமூகத்திலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போறார் என்று பரிசுத்தாடி என சொல்லுகின்றார் ஆண்டமுருதான் உலகத்தை உண்டாக்கிறோம் என்பது அறிந்திருந்த வைராக்கியமாக சொல்வதற்குரிய பலன் நடத்தில் இல்லாமல் இருப்பதற்காக விசுவாசிப்பு வளராமல் இருக்கின்றால் அடுத்த விசுவாசத்தை செய்ய போகின்றார்கள் விசுவாசம் வைத்தார்கள் அந்த முதலாவது அற்புதம் நடப்பிப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வது மிகவும் ஒரு வாழ்க்கையில் அற்புதங்களை நம்பிக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்பி தடவை வருகின்றார் அற்புதங்கள் போய் அவருடைய ஆவியலை தெரிகின்றது கர்த்தரேதாவது புதுமையான காரியங்களை செய்யலாம் செய்ய போறார் என்பதை உணர்ந்திருந்த போதிலும் புனேதரது என்ன காரணம் தெரியுமா கருத்தர் சொல்லுகளை செய்ய முடியாத ஒரு மனங்களை மூன்றாம் நாளிலே ஒரு கல்யாணம் நடந்ததை அந்த மூன்றாம் நாள் எழுது நாங்க மூன்றாம் நாள் என்ன கிழமை தெரியுமா செவ்வாக்கிழமை மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தெங்கு கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை இந்துக்கள் கல்யாணம் செய்ய மாட்டாங்க முதலாவது அற்புதத்தை தெரியுமா இந்த மூன்றாவது நாள் செவ்வாய்கிழமை தானாவூர் கல்யாண வீட்டிலே முதல் அற்புதத்தை சொன்னார் தாய் வங்கி இருந்தால் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சணம் குறையப்பட்ட போது அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சணம் இல்லை என்றால் நிறுத்திக் கொள்ளுங்க அவர் செய்த முதலாவது அர்ப்பணம் அதுதான் என்று தெரிவித்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்பதை அறிந்து கொள்வதற்காக வீட்டில பல அற்புதங்களை அவர் தாயாருக்கு தெரியும் ஆகையினால எங்கேயும் அதை செய்ய முடியுமே என்றால் குறைகிறது இல்லாமல் போகிறது சொன்ன பொழுது உனக்கும் எனக்கும் என்ன என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டு வாசிகள் வேலைக்காரன் நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அவன்படி வாழ்க்கையில் அற்புதம் நடப்பிக்க வேண்டுமா என்ன செய்ய வேண்டுமா என்ன சொல்கிறாரோ அதை நாம் அப்படியே செய்ய வேண்டும் நம்ம சூழல் அதெல்லாம் செய்ய முடியாது என்னோட குடும்ப கௌரம் அப்படிலாம் செய்ய முடியாது சமுதாயத்து சூழ்நிலை இப்படியெல்லாம் வாழ முடியாது அற்புதங்களை செய்ய முடியாது அவர் உங்களுக்கு என்ன சொல்வார் இந்த ஆண்டு அற்புதங்களை நடப்பிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அதிசயங்களெல்லாம் காணக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றபடி வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடப்பிக்கப்பட வேண்டும் அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்று சொல்லுகிறதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதமா கற்றுத்தருகின்றோடு பேசும்படியான அனுபவத்தை பெற்றிருக்கின்றபடியால் அவர் பேசுவதை அப்படியே கேட்டாலும்படி செய்யுங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அர்ப்புதான் அனுப்பிக்கப்படும்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 அற்புதங்களை அதிசயங்களை காண்பிக்க முடியுமா என்று வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் புதிய தீர்மானத்தை எடுத்துக் கொள்வோம் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறதை மாத்துறம் செய்தேன் தலை போட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் மறுக்கிறது நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துக் அடுத்து நீங்கள் அதிசயங்களை காண முடியும் தண்ணி நேரத்துல கால் கழுவுவதற்காக சாப்பிட்ட உறவு கை கழுவுவதற்காக தான் நம்ம நாட்டில் வீட்டுல தண்ணி வச்சிருப்பாங்க கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்கோம் வீடுகள் எல்லாம் அநேக கன்னியாகுமரி ஜில்லாவில் பார்த்த ஒரு கூட்டத்தில் வீட்டுக்கு உட்கார வைக்கணும் இது யூதருடைய பாரம்பரியம் அப்படித்தான் அங்கே கல்யாணம் விருந்தெல்லாம் நடத்துகிறார்கள் அது அப்படியெல்லாம் இல்லை அதனால் அப்படி காவல்களை கழுவதற்காக சுத்திகரித்துக் கொள்வதற்காக போடப்பட்டிருந்த கற்சாடியிலே தண்ணீரின் நிரப்புங்கள் சு மறுத்து மறுத்து அப்படி இல்லையா இன்னு கருத்தலையிட முடியாது இல்ல உங்கள்ட சொல்லிட்டு இப்படி ஆட்சி சொல்ல வேண்டும் ஆலோசனைபடி இடத்திலெல்லாம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கே படித்திருக்கலாம் பட்டம் பெற்றிருக்கலாம் உயர்ந்த பதவியில் இருக்கலாம் ஆலோசனை இல்லாத மனுஷன் செய்கிற எல்லா காரியமே வேந்தனையாக மாறும் அறிக்கை என்று சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்பாக ரெண்டு வழிகளை ஆண்டு வைத்திருக்கிறார் மரண வழி ஒன்று ஜீவழி மரண வழி என்று சொன்னால் என்ன தெரியுமா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரண வழிகள் ஜீவழி ஆண்டவர் சொல்லுகின்றபடி நடக்கின்ற வழிதான் ஜீவியால் திருச்செங்களை ஜீவ வழியிலே நடத்தப்படுவதற்கான வேறுபாடுகளை கருத்து செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார் இடை இடையே குடும்ப காரியங்களிலும் பிள்ளைகளை காரியங்களிலும் சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான சில வேலைகள் வருகின்ற பொழுது நாம் தோல்வி அடைகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நினைப்படாமல் போய்விடுகிறது எல்லாவற்றுக்கும் எதிர்பார்த்து அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னீரை கொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கூட வேண்டும் என்று இரண்டாவது ஒரு வார்த்தை புறப்பட்டது முதல்ல தண்ணீரை நிரப்புகள் என்று சொன்னார் அடுத்த வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள் ஆண்டவர் சொன்னதான் இது எல்லாம் செய்து நடக்கல மறுபடியும் வேற எதையும் சொல்றாங்க அப்படின்னு நான் வேண்டாம கொடுங்கள் வரும் தண்ணீரைத்தான் கொண்டு கொண்டு போனார்கள் ஒவ்வொரு வழியில் மாறிவிட்டது மாதம் தேவஜானமே இந்த முதலாவது அற்புதத்தை கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவர் செய்தார் என்று நமது வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று அதன்படி திருச்சபடி ஆகியான கட்டளின்றால் அதன்படி செய்திகள் அவங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் ஆதரவாமைத்த பொழுது யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை சரித்திர ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்பா என்ற கேட்டபோது அப்பா மறந்தார் தங்களுடைய குடும்பத்தில் கண்டபுல யாரும் மறுத்தார்கள் அப்பாவுக்கு நாரோ உங்கள்ட்ட பேசின ஆண்டவர் என்கிட்ட பேசினார் தானே அப்ப பையனை அழைப்பிக்க முடியுமே என்னெல்லாம் சாரித்து சம்பாஷன் நடந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று தெரிவித்து எழுதப்படவில்லை அழைத்த பொழுது விதமாகக் கோலுகின்ற ராஜியாகும் பனிரெண்டாம் மதிக்கு ஆறு ஒன்று முதலில் சில வசனம் பரதர ஆபிரகாமை நோக்கி பரதர ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் நேசத்தையும் உன் இனத்தையும் உன் இனத்தையும் தகபோட வீட்டை விட்டு புறப்பட்டு உன் தாம்பூரின் வீட்டையும் பரபொட்டு நான் உனக்கு காண்டிருக்கும் தேசத்துக்கு போ நான் காண்டிருக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை தருமபடுதுவே ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிக்கிறவனை ஒரே ஒரு காரணம் என்று தெரியுமா கடவுளை சொன்னதற்கு எல்லாம் படிந்தார் பிறந்து உலகம் அனைத்தும் உள்ள மக்கள் எல்லாரும் நாமும் நமது மூலமாக பிள்ளைகள் விரும்புகின்றார் வருகின்ற ஆசீர்வாக்கம் நீங்களே தடை செய்து கொண்டு வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பீங்க தடை செய்து கொள்ளுகிறீர்கள் ஒவ்வொருவர் உணர்ந்து பாருங்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காலத்தில் தேவனுடைய விருப்பத்தை நாம் மீறினோம் உணர்ந்து பாருங்கள் அந்த காலங்களை மறுபடியும் மறந்துவிட்டு விட்டு விட்டு இன்று முதல் தீர்மானம் என்ன சொல்வதோ அதன்படி இல்லாம வேணாகும் எப்படி வாசிக்கிறோம் உவாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் என்று முதலில் சோழன் சமவாசிக்கலாம் உவாகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் உனக்கு விதிக்கிற தேவராகி கருத்துடைய கட்டளின்படியெல்லாம் செய்தி கவனமாக இருக்கும்படிக்கு உண்மையாக செய்வெடுப்பாயினால் தேவராகி கத்திர பூமியில் சமெல்லாம் ஜாதிகளில் மேன்மையாக வைப்பார் இவர் தேவராகி கத்திர சத்தத்தில் செய்வெடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் பதிக்கும் உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதங்கள் தேவை எழுதப்பட்டவர்களே யாருக்கு அது கிடைக்கும் தெரியுமா தேவனாய கருத்து கட்டணங்களில் நாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு சட்டத்திற்கு உண்மையாக சொல் கொடுக்கும் பொழுது இப்படி கடவுளை ஆசீர்வதிப்பார் குடும்ப ஜி காலையில் ஐந்து மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் ஏழு மணிக்கும் தெரியுமா கடவுளுடைய பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பேருடைய கட்டளை அமைந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை அனைவரும் வருகிறீர்கள் வாரத்து ரெண்டு தரம் எப்படியாவது பரிசு சதுசியருடைய நீதியை பார்க்கிறோம் உங்கள் நீதி அதிகமாக போனால் தேவிட ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டேன் என்று சொல்லி பரிசுகள் வாரத்துக்கு ரெண்டு பேர்பார்கள் ஆஸ்திகளில் ஆனால் பெருமையாக வாழ்ந்து கொடுங்க தாழ்த்துப்பட்டு போயிட்டால் சொல்லுகின்றது நம்மை கருத்து ராய் இருப்பது இல்லாத உபதேசத்தை கை கொள்வதற்காக வாரத்து ரெண்டு பேரை ஒரு வேறு கூட வைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம அழைத்து கட்டளைகளையும் புறமான தந்திருக்கின்றபடி நான் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க வார்த்தை தள்ளி போட மாட்டேன் அவர் நம்பிக்கையாக இருக்கேன் வாழ்க்கை அமைத்து கருத்தர் அதிசயங்கள் சொன்னபடியே புறப்பட்டு போனார் எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்குல அங்கு வீடு வாசல் கிடைக்குமானு கேட்கல அப்படியாக புரிய மாணி கருத்து சொன்னால் நம்பிக்கையோடு கூட நடந்து போனார் விருத்தி கருத்து புறப்பட்டு சென்னைக்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து பம்பாய் செல்ல வேண்டும் அங்க பாஸ்போர்ட் வரும் அங்கிருந்து போறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று உத்தரவு கொடுத்தார் அதற்கு முன்னாலே பாஸ்போர்ட் எங்களுக்கு வார்த்தை வருகிறது என்று சொன்னால் அது அப்படியே நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கை நமக்கு எடுக்க வேண்டும் வானம் உண்டாகிறது என்று அப்படியே உண்டாகிவிட்டது பூமி உண்டாக வேண்டும் என்று அப்படியே உண்டாகிவிட்டது ஒரு மனதிலே பூமி கொலை என்னெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தாரோ அத்தனை சேர்த்து உண்டாகிவிட்டது என்று மண்ணினுடைய தேவையான பொண்ணும் பொருள்களும் நிறைந்ததும் பைரங்கள் நிறைந்ததும் ஐடு நிறைந்ததும் எண்ணெய் நிறைந்ததும் பலவிதமான மனுஷனுடைய சேலம் நிறைந்த ஒரு பூமியாக உண்டாக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பிட்டாகிவிட்டது நாளை தினம் மாநில சில நடிகரீங்களுக்கு புறப்பட வேண்டும் என்று வெளிப்படுத்திவிட்டது சபைக்குள்ளே சில முக்கியர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் படித்தவர்கள் அவர்கள் ரெண்டு ரெண்டு பேர் பேசிக்கொண்டார்கள் இதுவரை வெளிப்படுத்தலாம் ஒரு சரியானது இந்த ஒரு கா நடந்துவிட்டால்தான் சமையில நாம் நம்பிக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று பேசிக்கொண்டால நமக்கு நம்ப பிறந்தான் இந்த செயலாம் கிடைத்தது புறப்படும் பொழுது கையில் இருந்த காசு எவ்வளவு தெரியுமா ஒரு ரூபாய் ஐம்பது காசு ஒன்னாயிரம் ரூபாய்தான் கையில் இருக்கு எங்க புறப்படும் தெரியும் போறது தெரியுமா சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு தீலியம் என்னை அனுப்புகிறவர் ஆபரகாமுக்கு அந்த உணர்வு இருந்தது அபிநாத்திற்கு அவரகாமையின் சாராலை எழுதிப்பது எனக்கு தெரியும் எந்த மனுஷனையும் பார்க்கக்கூடாது என்று எந்த மனுஷனும் பொய்யன் சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதற்கு அவர் எம்மாத்தரும் என்று எழுதியிருக்கின்ற ஆவியானவர் பழப்பனாகி அவரகாமி உங்களை பெற்ற சாரா நோக்கி பாருங்கள் கற்புடைய வார்த்தைகளுக்கு நடந்துக்குரிய ஒரு மனுஷனாக அவரகம் இருந்தார் புதியமே அந்த உணர்வு நம்முடைய இல்லத்தில் உருவாக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் அமைப்பிக்க வேண்டும் கருத்து ஆசீர்வாத குடும்பத்தில் இறங்க வேண்டும் என்று வாங்குகிறோம் செலவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து நாங்கள் ஒன்னரை ரூபாய் திருநெல்வேலியோட காலி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் யார் செலவிச்சிருப்பாங்க நீங்களே பாருங்க கருத்து ஒரு தோகனை அனுப்பினார் அவர் கூடவே வந்து எங்களுக்கு எல்லா கொடுத்து பாஸ்போர்ட் எடுக்க ஏற்பாடு பண்ணிவிட்டு போய்விட்டார் நாங்கள் அங்கிருந்து பம்பாக்கி சென்றோம் அங்கே சென்ற பிறகு கப்பலில் செல்ல வேண்டும் என்று வாங்கி திருந்தோம் கப்பலில் நெருக்கப்படுகிற ஒரு காலம் இங்கே இருபது ரூபாய் வாடகை ரெண்டு கொடுத்துக் கொண்டிருந்தோம் கொஞ்சம் விசுவாசிகள் உண்டு அங்கே விசுவாசம் ஒளித்தல் தான் ஆராதிப்பதற்கு இடம் கிடையாது நாளை ஒரு முறை ஒரு பணி கொடுத்து ஆராதிப்போம் வருகிற காணிக்கிறது வாடகை மாற்றம் சரியாக இருக்கும் அப்படி இருந்த காலத்தில் நாங்கள் வெளிநாட்டிலே சொல்வதற்காக சென்றிருந்தோம் அங்கே பலருடைய உள்ளத்தில் ஆவியானவர் பேசி எல்லாரும் உதவி செய்து பின்னர் விமானத்தில் நம்ம பதினாயிரம் ரூபாய் செலவு செய்து போய் வரும்படியான ஒழுங்கை கத்தர் செய்தார் மாற்றிவிட்டபடியினால் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி ரச்சித்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தப்படுவோம் ரசமாக அவர் மாற்றப்போகிறார் அதிசயங்களை காணச்சு என்று சொல்லி பத்திரம் பாடி இருக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் நாலாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை ஒரு அடிக்கடி நான் வாசிக்கின்றான் இன்று நம்மை அதிசயங்களை காணச்சியும் என்று சொல்லியிருக்கின்றபடி நான் யார் யாருக்கு என்னென்ன காரியத்தில் அதிர்ஷ்டம் நடப்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றமோ அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கைகொள்ள வேண்டும் என்று உங்களை மக்கள் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்ற வாசிக்கிறார் ரிசுகளின் புத்திர மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் மடன் கொடுத்தவன் என்னுடைய ரெண்டு குமாரையும் அடிமையிலாக்கிக் கொள்ளும்படி வந்தான் என்று சொல்லி அந்த அம்மையாரு போய் இந்தியாவுடைய மனுஷனிடத்தில் சொல்லுகின்றான் அடிமையாக்கி கொள்கின்றது பணம் தருகின்ற ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பிள்ளைகளை வேலை ஆட்களை அடிமையாள அழைத்து கொண்டு போவார்கள் ஆறு வருஷம் அவலமாக அடிமையை செய்யலாம் ஏழாவது வருஷம் விடுதலை செய்துவிட வேண்டும் என்று சட்டம் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது அதனால சம்பளத்தை முன்படமாக கொடுப்படுத்த விடுவார்கள் கடலால் திருத்துவிட்டு அவளை கொண்டு போன திரும்ப உயிர் மாத்திரம் திரும்ப வரும் அப்படி உழைக்க வைத்து உழைக்க வைத்து இலக்கி வைத்து ஆகாரம் அடிமையாக நடத்தி அனுப்பிவிடுவார்கள் அப்படி ரெண்டு பிள்ளைகளையும் இளம் பேரையும் அடிமைகளாக கொண்டு போய் வேலை வாங்குவதற்காக கடன் நாங்கள் பணத்தை தந்துவிட வேண்டும் வருஷங்களுக்கு அடிமைகளாக வேலை செய்யணும் என்று சொல்லி பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போவதற்கு கடன் ஒரு பாயிரடி வழங்கி எவ்வளவு பரிந்துரைத்திருக்கும் தெரியுமா அவர் ஒரு ஊழியக்காரனாக தான் இருந்தார் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் கடன் வந்திருக்கிறது எதற்காக கடன் வாங்கியிருப்பான்னு பயிற்சி கொடுப்பது போல தீர்க்கரிசுகளுக்கு பயிற்சி கொடுக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அதுல தீர்க்கரசிகளை கொடுத்து ராஜா கடத்தில போய் சொல்லும்படியாக அனுப்புவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கரிசியுடைய புத்தரவாக இருந்த ஒரு மனைவி எனக்கு இருக்கிற ரெண்டு குழந்தைகளையும் கடன்படுத்து அடிமையாக்குவதற்கு கூப்பிட வருகிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ ஜனமி ஆலோசனைக்கார நமக்கு இருக்கின்றபடி நான் ஆலோசனை கட்டி அதில் படி செய்வதற்கு மக்கள் கவனமாக இருந்து சொல்லுகின்ற ஆலோசனை மேறாதபடி பலருக்கு சில ஆலோசனை சொல்லுவது ரொம்ப கஷ்டமாக அப்படி சொன்னால் அது கேட்க மாட்டார் என்று தெரியும் அதனால சோர்ந்து போடுவார் என்று தெரியும் அதனால கடவுளுடைய வார்த்தைகளையும் சிலருக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல முடியாமல் ஆகிவிடுகிறது அப்படி ஆகாதிப்பதற்குள்ளாரோ என்ற உணர்வுகளோடு காணப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் கருத்துமை அளிப்பதற்காக நம்ம இல்லாமல் ஆக்கி விடுவதற்காக அல்ல நமக்கு ஆலோசனை தருவது நம்மை ஆசைவதித்து நம்மை பெருகை செய்வதற்காக அலியா இப்போது இனியாவது உள்ளதை அப்படியே சொல்லுகின்றார் இருந்தால் கோயில் கிட்ட வாங்கிட கூடாதே அதனால வீட்டுல ஒண்ணு கிடையாது வாங்க வேண்டியதான் வருகின்றோம் அநிதியாசி புறாலை போல மறைக்கின்றது வாசிகளை தொடர்ந்து என்ன இந்த அம்மா வீட்டுல பாத்திரம் தெரியும் இந்த உருவிக்காரருடைய வீடுதான் இருக்க முடியும் வெறும் உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி பாத்திரங்கள் எல்லாத்திலும் வேற அந்த பாத்திரங்களை எல்லாமத்தையும் வார்த்தை நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் அதை பூட்டிக்கொண்டு இவங்க பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை பார்த்தா நிறைந்த பின் அவள் தன் ஒருவனை பாத்திரம் கொண்டாட வீடு அருகே எண்ணெய் ஆசிட்டு இன்னொரு பாத்திரத்தை ஊக்கலாம் ஆசைதான் அவன் சொன்ன எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்கம்மா பாத்திரத்தை வாங்கிட்டு எங்கடா ஓட பாக்குறீங்க கடக்கா இருந்துட்டு கொடுக்கலாம் பாக்குறீங்களா நின்று அதுக்கப்புறம் தேவண்டி மனுஷனத்துல சொல்ல போகின்ற நம்மளுக்கு டேச்சிக்கு ஒரு மாசம் கிடைக்கி ரெண்டு மாசம் மறந்து போயிட்டேன் வேலையிலிருந்து பிசி ஆயிட்டேன் ஆனாலும் உங்கள்ட்ட சொல்ல கூட முடியலன்னு தான் நம்ம சொல்றோம் நீ இந்த அம்மா ஜெவம் பண்ணி தேவனுடைய மனுஷன் சொன்னதுனால் அற்புதம் நடந்ததை கண்ட உடனே அந்த தேவனுடைய மனுஷன் வாசிக்கலாம் எண்ணெய் விற்று உன் கடலை தீர்த்து நீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றால் இருந்தது ஒரு கோட என்னதான் ஒரு வார சாப்பாட்டுக்கு தான் காடும் நடனம் தீராது கஞ்சியின் கிடையாது அடுத்தபடியா மனுஷன் வார்த்தை கேட்டு அப்படியே செய்தால் வீடு நிரம்ப பாத்திரங்கள் எண்ணெய் ஆகிவிட்டது விரும்பி வந்திருக்கிறார் அதிசயங்களை காசு செய்ய போகிறோம் கற்ப நமக்கு சொல்லுவதை செய்யும் போது அதிசயமாக மாறிவிட விட்டு அவர்கள் பேரே அதிசயம் என்று சொல்லி அதிசயம் செய்யும் அவரால் அவர் எதிர்பார்க்கிறது தெரியுமா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க புரிதுமானவர்களே தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்க மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன் செல்லா இருக்காது வேறு மாதிரி எண்ணுகின்றது அவர் உங்களுக்கு என்ன சூழ்நிலை செய்யுங்கள் உணர்வு நம்ம இடத்துல காணப்படும் இன்று உண்மையாகி கண்டு சத்திற்கு உண்மையான சீ கொடுப்பாயால் நீ செல்லப்படுற எல்லா ஆசீர்வாதங்களும் பலிக்கும் மேலாவாய் மாளாகாமல் தலையாவாய் இன்மேல் சொல்லி முடித்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போக விடாதீர்கள் ஒவ்வொரு கோருமான ஆசீர்வாதமாக நிறைந்த நன்மையாக அதிசயமாக மாறும் என்பதை விரைவாக்குச் சொல்லல் என்பதை உணவத்தில் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் விதமாக விசுவாசிக்கிறவர்கள் வேண்டிய வார்த்தையை யார் யார் விசுவாசிக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கின்றது இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை ஒரு நாள் சொல்லி சொல்லாதபடி மங்களாகன மாற வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமாக மாறிவிடுகின்றன வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களை கத்தல் செய்திருக்கிறார் முதல் முதலாவது என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு பொய்ய அதிசயம் அடிக்கடி நான் சொல்லியிருக்கின்றேன் வீட்டிலே மண்ணெண்ணெய் இல்லை கடையிலும் மண்ணெண்ணெய் இல்லை பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு அப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அந்த நாட்களும் மண்ணெண்ணை போக்குவரத்துல நிறுத்தி பெட்ரோல் டீசல் டேங்குகள் எல்லாம் லாரிகளை தீய வைக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து மண் எண்ணெய்கள் வரத்தலாம் நின்று வாங்கி கொண்டிருந்தோம் அங்கு மண்ணெண்ணெய் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் வீட்டுக்கு வந்தோட மனைவி சொன்னார்கள் மண்ணெண்ணெய் இல்லையா பரவாயில்லை அவர் எல்லாரும் கோயில அடுப்பு கடி போட்டு அடுத்து வாங்கிட்டு போறாங்க நம்ம கொண்டு இல்லவா மாதக்கடை வாங்க காசு இல்ல என்ன பண்றது சாப்பிடுறதுக்கு சாப்பிடா டிப்படால ஆண்டு நடத்தார் பாப்போம் சொன்னா ஜபிக்கப்படும் ஜபிக்க போகும்போது பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்யறேன் நாம இருந்து கொள்ளலாம் நான் ஜெயம் வந்து சொல்லுங்க சொல்லி மாலையில வந்த உடனே ஜெயிப்பது என்னுடைய பழக்கம் வேதமாக விளக்கம் தருவார் தெரிவதற்காக நான் முழங்கால் படி ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் பைபிளோடு கூட வந்தார் கேட்டார் பைபிள் எல்லா அவசரத்தில் விசுவாசிக்கிறாய் கேட்டால் ஆமா ஆண்டவரை விசுவாசிக்கிறது முடியுமா வார்த்தைகள் அப்படி என்றால் திறந்து இந்த வசனத்தை விசுவாசிக்கிறாயாது வசனம் இதை விசுவாசிக்கிறாய் என்று பாய்மொழியனுக்கு முன்னால தாழ்த்தி வரல வைத்து வசனத்தை காட்டுகின்றார் நான் சொன்ன விசுவாசிக்கிறான் தூதலை காட்சிகளாக மாற்ற முடியும் அக்கீரை ஜாலியாகவும் செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது ஒரு தேவ தூதனை அனுப்பி உதவி சிவன் என்று விசுவாசிக்கிறார் என்று கேட்டார் போகின்றார் அவருடைய வார்த்தைகளை யாரும் வாழ்க்கையில் இன்றைக்கு போறது இப்படி தேவதூதனை நடுப்படி வைப்பதை ஜெபம் பண்ணோம் சவுல காத்து அடிச்சா பிள்ளை காற்று தான் முந்தினாள் வீட்டுல ஜெப கொண்டு நடந்தபடினால் மீதுல ஊற்றி வைத்து விட்டோம் அடித்துல நெருப்படுத்தி மருந்து மாத்திரம் எரிக்கிறது நெருப்பு வார்த்தை அப்படி மாற்றுகின்றார் புதிய அனுப்புற காரியமாக மாக்கி முடிச்சு அப்பந்தது பக்கத்து வீட்டில் உள்ள சில பெண்கள் போட்டேன் காவேரி வாங்கறதுக்கு போய் சொல்ல மாட்டோமே ஏன் அப்படி கேக்குறீங்க எனக்குதான் கொஞ்சம் மண்ணெண்ண இருக்குன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா இந்த கரியடுப்பு கொஞ்சம் எண்ணெய் கட்டுற தரமாட்டேன்னு சொல்லு சொல்றீங்களே எங்கள்ட எண்ண இல்லவே இல்லதா எப்படி இருக்கிறது கம்பி <Sessly> காட்டணும் <Sessly> <Sessly> <Sessly> <Sessly> அதுக்கப்புறம் இங்க முன்னாள் வயத்து பத்து வயசு நீங்கள் காட்ட வேண்டும் அப்ப உங்களுடைய ஆண்டவர்களை அம்மா சொன்னாராம் சொன்ன விஷயத்த அவங்களை கூப்பிட்டு திறந்து காட்டு கருத்துல அதிசயங்களை நடத்திப்பார் அதிசயத்தை நடத்திப்போம் என்று சரி ஆண்டவர் சொல்லுகின்ற அம்மாவில் பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்த ஒண்ணா வர்ற சூடு இல்ல என்ன இல்ல சொல்லி இப்ப எங்க முன்னால வச்சது பத்தவங்க பாக்கலாம் என் மனதுக்குள்ளேயே ஜோ பண்ணிட்டு பத்த வச்சிருக்க ஆரம்பிச்சது அதனால் நடந்த தினத்தையும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் ஒரு துளசி இருக்கும் ஒரு கூடம் கட்டி துளசி வைத்து தண்ணி ஊற்றி கொண்டிருப்பார்கள் மழையானாலும் ஐந்து மணிக்கு அவர்கள் அந்த மாதிரி செய்யறார்கள் நம்ம ஆட்கள் ஐந்து மணிக்கு ஜவான் இழுக்க முடியும் அலரம் அடிச்சா அதை தண்ணி அடிச்சிட்டு பிறகு அடிக்கட்டி வச்சிட்டு பழக்கம் தான் நம்ம பக்திகள் குறைந்து போகிட்டது அந்த அம்மா தண்ணி ஊத்து வருவாங்க சரி சரி பொண்ணுக்கு தண்ணி ஊத்துங்க மாடு மேய்ஞ்சிட்டு போய் ஒரு மாட்டை கடவுளா கும்பிடுங்க இது போய் கிண்டலா பேசணும் எல்லாரும் தண்ணி ஊத்தாம ஓடி போயிருவாங்க ஏமா தண்ணி அந்த மனிதன் கண்டல் பண்றான் அது ஒரு காலம் அப்படி இருந்தோம் இப்படி இயேசு நாளை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் யாரும் பரியாசம் பண்ணுகிறதில்லை இப்பொழுது இயேசு காலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதம் நடந்த பிறகு எல்லாரும் அந்த புல்லுக்கு தண்ணி ஊத்துவதை நிறுத்திவிட்டார்கள் அவர் மெய்மாரத்திருந்து அக்கிரி அதைக்கு காண்பிக்கிறாரே அக்கிரி புக்தி அற்புதனை நிரப்பிப்பேன் பிரியமான தேவ ஜனமே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஒரு அதிசயமானவர் அதிசயமான இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய போறார் என்று சொல்லி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கின்ற அப்படின்னா பிரிச்ச பேர் பிள்ளைங்கள் விசுவாசிகளாக மாறுங்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருக்காலும்படிக்கு எல்லாக வாழ்க்கையில் அதிர்ச்சியை எல்லா வீடுகளும் துளசிகளும் பட்டுக்கொண்டு ஆண்கள் ஒத்துக்கொண்டா இருந்த புல்லுக்கி தண்ணி ஊத்தாது இப்பொழுது அவருடைய கடையில் புல்லு சரி தெரிய ஆரம்பித்தார் அது வரல தெரியல யாரும் கேட்க மாட்டாங்க அதுபோல சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் வார்த்தையை அதிசய விரும்புகின்ற அதிசயங்களை செய்யும் என்று சொல்லுகின்றது அதிகாரம் வாசிக்கலாம் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் நீ தெரியாத பேச இந்த மார்த்தா சொல்லுகின்றது என்று விசுவாசிக்கிறேன் நடக்கும் கடைசி நாட்களே அவனும் உயிர்த்திருப்பான வேதத்தை மிக தெளிவாக சில நாட்கள் தான் வீட்டுக்கு போய் கொண்டு வந்தார் அந்த நாட்களுக்குள்ளாக எத்தனை ஆண்டுகளானாலும் எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை பெண் மக்கள் சொல்லி இருக்காது பைபிள் என்ன படிச்சுட்டு அப்படி இலாத படிக்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை சரியாக வசனத்தின்படி மற்றவர்களுக்கு சொல்வதற்கு விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொண்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க அடுத்த மட்டுக்காரங்க கதைகள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட விழிக்காம சொல்லுவாங்க வேதத்தில் மாத்திரம் தெரியாத என்று மறைக்கக்கூடிய கடைசி நாள் கையிலே மறித்தோர் நடக்கும் என்று சொல்லியிருக்கும் பொழுது அப்படி என்று சகோதரன் எழுந்திருப்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் ஏன் சவளை நோக்கி நானே உயிர்த்தல் ஜீதமாக இருக்கிறேன் சுவாசிக்கிறவன் மறித்தாலும் பழைப்பான் உயிரோடு என்ன விசுவாசிக்கிற்கு மரியாமலும் இருப்பான் என்று விசுவாசிக்கிறாயே என்று சொல்லி அவர் கேட்கிறார் இருக்கிறார் அவருக்கு மார்த்தாளுடைய விசுவாசம் தேவை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் போதுமான தேவையான அநேகர் வியாதிகள் சுகமாகாமல் எழுத்து கிடப்பதற்கு அனைவருடைய மரணம் கிடப்பதற்கெல்லாம் காரணம் நம்முடைய விசுவாச குறைவு என்பதை ஆசைப்படுகின்ற சொல்லிருக்கின்றபடி நாள் அதிர்சி நடப்பிக்கும்படியாக வாசல் சுகிரமாக இருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது மறுபடியும் மூன்று நாட்கள் இருந்த இடத்திலே இருந்தார் அறிந்து மாத்திரமே இல்லாமசிக்கிறோம் என்று சொன்ன பிறகு இந்த கல்லறையும் மூடி இருக்கிற கற்களை எடுத்து கல்லை எடுத்து போடுங்கள் என்று எடுத்து போடுங்கள் என்றால் மருத்துவ சகோதரி ஆகிய மார்த்தால் நோக்கி ஆண்டவரே இப்போது ஆயிற்றே என்றால் தேவடைய மகிமையை காண்பா என்று சொல்லவில்லையா என்றார்னாலும்ாரி போச்சே இனி நடக்குவாங்கிறது அதிசுவாச கலந்துட்டது அதனால் வாழ்க்கையில் அமிலமான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இனி இந்த வியாதி குணமாகாது எல்லாம் முடிஞ்சு போய்ச்சது கொஞ்சோளை தான் எழுத்துட்டு நடக்கணும் இது எப்படி இது நாற்றுமடிக்குமே என்று சொல்லி பார்த்தா சொல்ல போது நான் உனக்கு சொல்லவில்லையா விசுவாசித்தான் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்ல அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒத்துக்கொண்ட பிறகு மக்களை பின்பற்றினால் வருஷத்திலே பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை நடப்பிக்க வேண்டும் என்று ஆண்டு பெரும் கொஞ்சம் கூட குறைவில்லாதபடிக்கு கருத்திரமனத்தில் சொல்லிவிட்டார் என்று சொல்ல நடக்கும் என்ற நம்பிக்கையிலே நம்ம வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மொரிசியஸ் இளம் இருக்கின்ற போது பெரிய திறந்த வாசலுக்கு ஒழித்து காத்திருந்தது அந்த நாட்டிலே பிரஜையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருந்தார்கள் அதிகாரிகள் பேசினார்கள் உங்களுடைய சேவை எங்களுடைய நாட்டுக்கு தேவை ஆகை நாங்களுடைய குடும்பத்தில் அழைத்துக் கொண்டு வார்கள் நாங்கள் உங்களுக்கு இங்கே எல்லாம் வசதியும் செய்து நாட்டில் வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் பழைப்பதற்காக வரவில்லை பேசினாதிரி பிரசிங்கிப்பதற்காக வந்திருக்கின்றோம் நாளை மறுநாள் இந்த தீவிர புறப்பட்டுவிட வேண்டும் ஊருக்கு அவசரமாக செல்ல வேண்டும் என்று ஒரு செய்தியை கொடுத்து புறப்பட வைத்தால் புறப்பட்டு ஊருக்கு வந்தோம் பள்ளியூரில் வந்து பெட்டி மனுக்கெல்லாம் போட்டு மகிழ்ச்சி மூலத்தில் மூன்று கிலோமீட்டர் குடும்பம் இருந்தது ஆறு மாதத்தின் குடும்பத்தை பார்த்து மாலை வீட்டுக்குள்ளே இருந்தது வீட்டுல கேட்டேன் அந்த வீட்டில் நிறைய பேர் கூடி இருக்கிறாங்க அந்த சகோதரனுக்கு அது காலையில கால்ரா வேண்டி சொன்னாங்க அசதி போயிட்டு வந்திருப்பாங்க போல எல்லாரும் கூடி இருக்கிறான்னு சொல்லி அவள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மனிதர் இறந்து போயிட்டார் அப்படி மனைவிக்கு அது தெரியாத முந்தைய நாள் தான் அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கிற முதல் குழந்தை அந்த சகோதரன் சபை விட்டு கொஞ்சம் பின்மாற்றம் அடைந்து விட்டார் பிறகு அந்த அம்மையாருக்கு சபையினுடைய கட்டுப்பாடு நகை போடாமல் இருப்பதில் அவளுக்கு பிடிக்கல அதனால சபைக்கு போகக்கூடாது சிரமம் பார்க்க போன சொல்லி அதை கட்டாயப்படுத்தி சபையை விட்டு வராமல் இருந்து விட்டார் அப்படி மறாண்டாவது பாடியை கடத்தி இருக்கிறது மாமியார் வீட்டுக்கு உள்ள போகும்போது அந்த பொண்ணு சொல்லுமா பக்கத்து வீட்டுல பாசிட்டு வந்திருக்கிறாங்க சரிமா இப்ப தானே இருக்கிறாரு கொஞ்சம் பொறுத்து கூப்பிடலாம் சாத்திக்கணும் அந்த பொண்ணுடன் தாயார் உள்ள போகும்போது அம்மா அம்மா இப்படி பாசிட்டு வந்திருக்கிறாங்க கூட்டிட்டு வந்து ஜோம் பண்ணுங்க மரும வந்து ஜோம் கிடைக்கும் இப்ப தானே மாத்திர எல்லாம் போட்டு அம்மா கொஞ்சம் பொறுத்து பாப்பேன் செத்து போட்டாச்சு அவடாது ரெண்டு பேரும் திருவிட்டு வெளிய மெதுவா நடந்தாங்க சத்தன மூசிட்டு அம்மா ஏன்மாட்டேன் வீட்டுக்காரரு சோமல்ல கொஞ்சம் சிவமாரில போன சொல்லிட்டேன் பாடிய கொண்டு வியாதியில உள்ள பாடி ரொம்ப ஜில் ஐசி மாதிரி ஆகி கையெல்லாம் விடுது காலை விடுத்து இருக்குது இப்போதான் ஆலி மாதிரி கை காலை கை கால நீட்டி வைக்கல இப்ப மடக்க முடியாத அளவுக்கு நோயாளிகளுக்கு தலைவர் கைவிச்சு செப்பியசன் கையாள அப்போது போன பாடிக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணுவது என்று சொல்லி ஆண்டோடு கேட்டபோது ஆலோசனை கொடுத்தார் இந்த பாடியினுடைய காது கருகாமனுடைய வாயை வைத்து அந்த பேரை சொலி பலமாக கூப்பிடு கொனக்கூடும் வல்லம்பி எங்களுக்கு உயிர் உண்டாக்கும் மணிநாறு ஒரு பொம்மையை உண்டாக்கி அந்த இயேசுனாத பொம்மையை ஜீவ சுவாசமுள்ள ஜீவாத்மாவாக மாறிவிட்டது உயிரை பெற்று வாழக்கூடிய ஒரு உயிர் உள்ள மனுஷனாக மாறிவிட்டான் இப்பொழுது செத்து போயிருக்கின்றான் அன்று ஆவியாக இருந்த ஆண்ட நமக்குள் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அவர் சொல்லுகிறது அப்படியே செய்யும் பொழுது அது அதிசயமாக மாறிவிடுகின்றது வாலிபம்ரியாசம் போக்கு செத்து போறது தெரியாது காதல கேட்குது ஒரு ஆறு மாசமா எல்லாரும் பேசிட்டு வாங்க பாச பேசலாம் ரொம்ப நாள் ஆளை காணல நாங்க வெளியே போயிருந்தோம் எல்லாரும் தான் செத்து போனா தெரியாம போறாரு என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படி ஜெவன் பண்ணுவாரு கொஞ்சம் பரியாசம் பேசி அடங்குவார்கள் ரச்சிக்கப்பட்ட ஜனமாக இறமை கொண்டு கத்தனப்படி செய்ய போகிறார் பாடி திருப்பி சொல்லி காது மேல வந்தது அந்த காதுக்கு வருகாமையில் வாய் வைத்துக் கொண்டு ஆண்டு சொல்ல முடிய வேண்டிய பேர் ஜெயமாண்டி இன்றைக்கும் சபையில பெரிய விசுவாசியா இருக்கிறார் சத்தம் அப்படியே கண்ணு டக்குனு திறந்தது கையால் கெடுவதித்தது பெண்கள் போட்டாங்க சத்தமா சொன்ன உயிரெல்லாம் வந்துட்டு பயப்படக்கூடாது தொடர்ந்து ஆண்டியாச்சார் நம்ம நம்ம வேலை முடிஞ்சு நான் போட்டேன் மறுநாள் கணவன் மதவி தீபாலித்துக்கு அழைத்து வந்தார்கள் தாலியை கடத்தக்கூடாது என்பதற்காக சபைக்கு வரவில்லை என்னுடைய கணவனின் தடைசி இருப்பேன் என் தாலியை கலத்தபடியான ஒரு சந்தர்ப்பம் வந்தது என் கடவுள் இறந்து போயிருந்தால் நான் தாலியை போட்டிருக்க முடியாது அவை நாளை தந்தபடினால் நான் அதை கலத்திக் கொள்கிறேன் ஞானஸ்தானம் பரப்பு கொடுத்து அவர் ஞானஸ்தானப்பட்டு என்னுடைய பிள்ளைகளெல்லாம் ஞானஸ்தானப்பட்டு சவுக்கண்ட பெரியவர்களாக இருக்கிறார் அநேகர் உயிர் மீற்சி அடைவதற்கு ஆண்டவர் விரும்பிக் கொண்டிருக்கின்றபடியினால் நம்மிடத்தில் என்ன திரும்ப அதிர்ஷயங்களை காணக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும் ஊழியக்காரன் மூலமாக மாத்திரவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிர்ஷ்ட அற்புதங்களை செய்ய வேண்டும் என்ற ஆண்டு விரும்பி நம்மளை கொண்டு வந்திருக்கின்றபடியால் தேவச்சினங்கள் அறுவடையின் காலம் என்று சொல்லி வெளிப்படுத்த கிடைத்திருக்கிறது நாம் தேவ சித்தத்தை சரியாக செய்யும் பொழுது அற்புதங்களை மலேசியில் அடப்பிக்கின்ற பொழுது அநேகமே கண்டு ஜீமணத்தில் ஓடி வருவாங்க சொல்லிக்கொண்டது பனிரெண்டாம் பல நாலு முதல் சில வசதி வாசிக்கலாம் ால் பேரரச பேருமைத்து சாலைகள் நான்கு போர் செய்தர்களோடு கூட நான்கு பிரிவாக முதல் காவல் இரண்டாவது காவல் மூன்றாவது காவல் நான்காவது காவல் என்று நான்கு காவல் பிரிவு வைத்து அடுத்த பெரிய கோட்டைக்குள்ளாக வைத்து அடைத்து வைத்திருந்தார்கள் சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவருக்காக தேவக்கு ஊக்கத்தோடு முடினார்கள் அவனை வெளிய கொண்டு வருவதற்கு குடித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் சங்கிலினால கட்டப்பட்டுமே நித்திரம் கொண்டிருந்தான் அவருக்கு தெரியும் கொள்ளதான் கொண்டு போடுறான்னு தெரியும் கவலைப்பட்ட பிள்ளைகளுக்கு கொண்டு தெரியும் அடுத்தது எங்க போகணும் தெரியுமா பரலூத்துக்கு தானே போற இப்ப போற லேசான காரியாச்சு அவர்களுக்கு அடிப்படிக்கடி அப்படிப்பட்ட ஒரு ஆசை வந்து தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து ஆண்டவர்களாக இருக்கின்றது இருக்கும் இந்த ரெண்டு காரியத்தால் நறுக்கப்படுகிறேன் விரைவு கிடைக்கும் அதனால இப்ப போறதுனாலதான் கொஞ்ச நாள் கழிச்சு போறா சொல்லி நான் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சொல்லுகின்றார் பரிசுத்தாவி பெற்று மக்கள் ஜனங்களாக மாற்றப்பட்டிருக்கிற அவையே வாஞ்சிட்டுக் மரணத்தை கண்டு பயமையே நமக்கு வர்றதில்லை அவர் விலங்கு போட்டு சங்கில பிடித்திருக்கிறார் வாசிக்கலாம் கதவுக்கு முன்னாள் சிறச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கருத்துருந்தான் வரையிலே வெளிச்சமுறை அசித்தது அவன் சீக்கிரமா எழுந்து ரேண்டி அவன் எழுப்பினான் அவனுடைய அற்புதங்கள் தான் தான் அப்படி இருக்கிற சந்திரியை காத்துனா வராது பிறகு வளங்களை வெற்றின போட்டு விட்டு தான் அதை வெளியே எடுக்கணும் அப்படிப்பட்ட சந்திரிகாந்த அலுவையை காழ்ந்து விலகின்றது அப்போ சாலை கட்டுகளும் கிளண்டு போய்விட்டது பாடி துதி செய்யும்படியாக ராத்திரி பன்னெண்டாம் மணி வேளையிலே அது பாடின பொருள் இப்படிப்பட்ட அற்புதங்களா நடந்தது நம்மையும் கருத்தராக காலத்திலே பாடும்படியாக தூண்டுவார் ஜனமணும்படியாக தூண்டுவார் இல்லை எனக்கு உறக்க வரது காலையில பார்க்கலான்னு போனா அந்த நடக்கிற அற்புதம் நமக்கு நடக்கிறது இல்லை சத்தையும் மறுதிக்கின்றால் கருத்துடத்தில் பேசுவதை நிறுத்திக் கொண்டார் என்னுடைய ஆவி மனுஷனுடைய ஆத்மாவோடு போராடாது என்று சொல்லுவை அருமையான தேவ ஜனவி ஆவிக்குரிய வாழ்க்கை மிக தெளிவாக பரலோகத்தின் தேவன்மோடு கூட பேசுகிறார் நம்மை விழிக்க வைத்திருக்கிறார் ஜெமிக்க சொல்லியிருக்கிறார் எதற்காக ஜமிக்க வேண்டும் என்ற கேட்டு நாம் ஜெயிப்போமானால் அற்புதல் வேறொரு குடும்பத்தில் பரிதாபகரமான ஒரு சூழல் இருக்கிற விஜய்க்க முடியாத ஆண்டு ஏர் நம்முடைய கருத்த கேட்டங்கள் ஆண்டு ஒரு விடுதலை கொடுத்திருப்பார் ஹால எலுயா அருமையான தேவச்சாதமே அவருடைய சத்தத்தை கேளுங்கள் இப்பொழுது பேருந்து தட்டி அனுப்பி தேம தூதனம் வந்து சொல்றார் வாசிங்க சொல்லு விடுதலை கிடைக்கும் இந்த சொப்பந்த மாதிரது வந்த பிறகு காவலில் எல்லாம் முதலாம் தாவல் இரண்டாம் எல்லாம் கடந்த வந்த பிறகு அந்த கேட்டு தானாகவே திறக்கிறது காவலில் எல்லாம் உட்கார்ந்து கூட்டப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் அப்படியே எனக்கு ஆயுத்துப்பட வேண்டுமாசிகளும் தொடர்ந்து உடனே தூதன வரைவிட்டு போய்விட்டான் பேரிற்கு தெளிவந்த போது ஒரு அபிஷேகம் கிடைத்தது அந்த மாருக்கு வீடுல எல்லாரும் கூட ஜெவம் நிற்கிறார் என்று அறிவித்தார் அந்த பிள்ளைக்கு என்ன விசுவாசம் தெரியுமா ால போய் பேரு கூட்டிட்டு வரவு நேரம் எப்படி ஆகும் சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு விசுவாசம் உண்டாகி போய் பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லி கதை பக்கத்தில் எட்டி பார்த்தா கதை பார்த்தோழி பார்த்தா போயிருந்த இந்த சந்தோஷத்தில் கலவு திறக்காத படிக்க எல்லாரும் சொல்லி ஆட்களை கூட்டிட்டு சொல்லுகிறாள் அவங்க சொல்ற வார்த்தை கழுங்கி நடக்கும் அது எப்படி வந்திருக்கும் இதுதான் நம்முடைய விசுவாசங்கள் எல்லாம் பிரியமான தேவஜனமே அற்புதம் நடப்பிக்கப்பட முடியாமல் போன காரணம் தெரியுமா இந்த விசுவாசத்தில் கொஞ்சம் அவிசுவாசம் கலந்து விடுகின்றது என்னை விசுவாசிக்கிறவன் செய்த கிரியலை செய்வான் அதற்கு மேலான கிரியலை செய்வான் என்று கிரியலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கின்ற ார்ளுக்குசமாக சொன்ன ஆண்ட அவர் சோழலை அப்படியே செய்ய வேண்டும் அதை நம்ப வேண்டிய குறித்து கலங்கக்கூடாது என்கிற உச்சயாச மருந்து இந்த செல்ல வேண்டும் என்று உங்கள பத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கருப்பிர அதிசயங்களை காணிச்சு இயக்கி போகின்றார் புத்தகம் போனாவது புசகத்தை வாசிக்கின்ற பொழுது யோசுவா அற்புதம் பிரதானுமா அவர் பரிசுத்த வாழ்க்கை பாவம் இருக்கின்ற இடத்திலே கத்திர அற்புதங்களை செய்ய முடிகின்றது கடவுளை விட்டு பிரித்து விடுகின்றது கடவுளுக்கு மனுஷனுக்கு அடிமட்டு தெரியும் அற்புதங்களை கூட்டம் இருப்பது அக்கிரமச்சியமைக்க வேண்டும் என்று விரும்பி பாவத்துக்கு பதிக்கிறார் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு என்பதாக பிரிவினை உண்டாக்குறது உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செய்து கொடுக்காத முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அற்புதம் பாவம் செய்திருக்கிறார்கள் பாவம் இல்லாத வாழ்க்கையான் எதிர்பார்க்கிறார் படிக்கடி திருச்செக்குள்ளே நம்மை கொண்டே இருப்பது தெரியுமா பாவத்தை நிறுத்து பாவம் மனுஷனை விட்டு கடவுளை விட்டு மனுஷனை பிரித்து விடுகின்றது மனித சமுதாயத்தை விட்டு நம்மை புறக்கணித்து விடுகின்றது பாதாளத்துக்கு கொண்டு போய்விடுகிற என்பதை உணர்ந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு மக்களாக ஜாதியாகப்பட வேண்டும் என்று நோக்கி உன் பணப்பனாய் தாவீதின் தேவனாய் கருத்து சொல்லுவது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி தரிசி மூலமாக செய்து மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்த விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் பாபுமார் உங்களுக்கு செய்ய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது சொல்லுகின்றது அதுபோல் அவர் பாவத்திறந்து விடுவதில் மனுஷன் அகின் கண்ணீரை கண்டு அப்படி விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு பதிலளிப்பு படியாக பதினைந்து வருஷம் ஆயுள் காலத்தை கூட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறார் நாலாம் அதிகாரம் பத்தாவது ஏற்றுக்கொள் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஹலோ லுயா என்னுடைய வார்த்தையை கேட்டு வாழ்கின்ற போது என்ன நடக்குமான்னு தெரியுமா ஆயுத காலம் கொடுகின்றது பாவம் ஆயு காலத்தை குறைத்து விடுகின்றது பிரியமான தேவஜானுடைய விலை என்பது சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீதி வாழ்க்கை வாழ்கின்ற மக்களுக்கு ஆயுள்வாதங்கள் கூட்டிக் கொடுக்கப்படுகின்றது அப்படி உத்தமமாக வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனாகியாவுக்கு பதினைந்து ஆண்டு காலம் வாழ்க்கையை கூட்டிக் கொடுக்கின்றார் முப்பத்தி எட்டாம் மூணாவது வாசிக்கலாம் ஆகர்த்தாவின் உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன நடந்தேன் உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தரணும் வென்று விண்ணப்பம் பண்ணி ரசிக்க மிகுவாடுதான் உங்களுடைய பார்வைக்கு நலமில்லாத காரியத்தை நான் செய்யவே இல்லை உண்மை உத்தவமாக நடந்து கொண்டிருந்தேன் என்று விண்ணப்பம் பண்ணி அழுது கொண்டிருக்கின்றது மறைத்து விடுகின்றார் அதனால் அருமையான தேவ ஜனமே யோசித்து ஜனங்களை பரிசுத்த பண்ணு நாளை தற்போது நடப்பிக்கிறேன் இந்த ஆண்டு நமக்கு அதிர்ஷ்டங்களை காணக்கூடிய காடுவதற்கு நாம் என்ன செய்ய நம்மை பரசுத்தமாக்கிக் கொள்ளார் வாழ்க்கையில் உருவாகாத படிக்கு தேவ ஜனங்கள் அதை அகற்றிவிட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் இதமாக விண்ணப்பத்தை கேட்டேன் வாசிக்கின்ற பொழுது விடுதலை பாதாளத்தில் வாசலுக்குட்படுவேன் என்று என் நாட்கள் அனுப்பொண்டு போகிற போது சொன்னேன் கர்த்தரை கர்த்தரை நான் இனி உயிரோடு தேசத்தில் தரிசிப்பதில்லை இனி பூரக குடிகளோடு இருந்து மனசனால் காண்பதில்லை என் ஆயுசு மேப்பெருடைய கூடாரத்தைப் போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது நெய்கிறவன் பாவை அறைகிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன் என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார் இன் இரவுக்குள்ளே என்னை மூடி முடிவடைய பண்ணுவீன் விடிய காலம் மட்டும் நான் என்னமிட்டுக் கொண்டிருந்தேன் அவர் சிங்கம் போல் என் எறும்புகளை எல்லாம் நெருக்குவார் இன்ன இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவேன் என்று சொல்லி நம்முட்டை போலும் தலைவனார் குருவே போலும் ப்ராமை போல் குழம்பினேன் என் கண்கள் உயர பார்ப்பதனால் பூத்து போயின கர்த்தாவே ஒடுங்கு போகிறேன் என் காரியத்தை போட்டு கொள்ளும் என்றேன் நான் என்ன சொல்லுவேன் எனக்கு நினைத்து நடந்து கொள்வது வாயுசின் வரிசைகளில் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன் இப்போ நடந்த சம்பவம் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லியே செய்ய சொல்கிறார் எனக்கு வார்த்தை அனுப்பினார் அதன்படியே செய்தார் விவசாய பதினைந்து வருஷம் ஆயுள் காலத்தை கூட்டுவேன் என்று ஒரு வாக்கை அனுப்பினார் அவர் படியே வருத்தப்பட்ட முடிந்து போய்விடும் வருத்தப்படக்கூடியது மனுஷன் மன உற்பத்தவம் மன உண்மையாக ஜீவித்தவர் தேவனுக்கு பொல்லாப்பூசியாது விடும் வாழ்ந்து கொண்டிருந்தவருக்கு ஒரு வியாதியும் தெய்வமா நடப்பிக்க வேண்டும் என்பதற்காக அற்புதம் யாருக்கு நடப்பிக்கப்படும் புரிந்து கொள்ளுங்கள் கொடிய வியாதில் இருக்கின்றால் புட்டுக்கப்பட்டு வாழ்க்கையில் நாம் அற்புதம் சும்மா இருக்கிறவர்களுக்கு அற்புதம் தேவையில்லை வாழ்கிறவர்கள் உயிரோடைய செத்தவடன் ஜோகம் பண்ண மாட்டாங்க எதையும் செய்ய மாட்டாங்க சும்மா இருந்து அவங்க விட்டுவிடணும் பிரியம்மாவுடைய கடந்த நெருக்கப்படுகின்றேமாம் வேதனைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றேமாம் அதன் வியாதி நீதிமணிக்கின்ற விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்துல கொடுக்கின்றான் இதை பார்த்து அநேகர் வரியாசம் என்ன கடவுள் என்ன கோயில் நான் ஒரு கோயிலுக்கு போறதான் நடக்கிறேன் ஏமாத்த இப்படியா வியாண்டி வரும் என்று சொல்லி அநேகர் வரியாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமான கருத்தில் விடுதலை ஆக்குகிறார் அந்த இடத்துக்கு பொன்பார்க்கு வருகிறார் விடுவிப்பதற்கு ஆளே கிடையாது இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு வர வேண்டுமா என்று கேட்கிறாள் யாரும் என்ன விடாத கருத்து நமக்கு விடுதலை தரப்புகிறார் வர்களை அந்த வியாதிக்குள்ளே கொண்டு வரப்போகிறார் இந்த ஆண்டு அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை சமமு கிரமத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார் ஏழு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரசுத்தமாக வாழ்ந்த ஒரு மருத்துவம் ஒன்றாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியானவருடைய தகுதியை குறித்து எழுதியிருக்கிறது வாசிக்கலாம் உச்சேசத்தில் ல்ல ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் உத்தமசன்மா இருக்கணும் பயந்து பொல்லா புதை விட்டு விலகிறவனுமாக இருந்தான் அவருக்கு வந்தது பாருங்க வேதன ஆடுபாடுகள் எல்லாம் களமாய் போயிட்டது அக்கிரி அரங்கு எரித்துக் கொண்டது பத்து குழந்தைகள் பயங்கரமான சமம் யாரும் சைத்து முடியாத ஒரு சமம் ஒரு லட்சத்துக்கு போனா கூட ஒரு வருஷத்துக்கு நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தில் வரும்போது என்பதை கொண்டு வரவே கிடையாது கொண்டதே கிடையாது மனைவி ஆனாலும் சரி புரிஷனாக இருந்தாலும் சரி அப்பா அம்மா இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சொத்துக்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக தரப்பட்டவைகள் கருத்து கொடுத்தார் கருத்து எடுத்தார் கருத்துவார்கள் அப்படி எல்லாரும் சோதனை சொல்லவே மாட்டார்கள் ஆத்திரமாக கண்டா அடிக்க போலாம சண்டால கடுத்து கட்டமன் ஆகிட்டீங்களே நெரிசி இருந்த கடைசியில் கூட்டிட்டு அவர்கள் தான் புத்தர் ஆபரகம் சொல்லுகின்றது அவருபோட நல்ல கருதி கட்டணத்துக்கு தந்ததற்காக அந்த ஒரு சேர்த்திருப்பமாக பெரிய மாணவர்களே அப்படி வேதனைப்பட்டதோடு கூட எல்லாம் இழந்து போன பிறகு சர்வத்தில் ஒரு கொடிய வியாதி எதன்றை தவிர உச்சிலிருந்து உள்ளங்க ஆள் வரைக்கும் அழுகி தோல்முதல் ஆணைகள் நாட்டம் அடிக்கும்படியான கொடிய சொல்கிறார் இந்த சரித்தின் தோல்முதல் ஆணைகள் போன பின்பு இந்த மாம்பசத்திலிருந்து என் கண்களால் அவரை பார்ப்பேன் என் மீட்பரை நான் பார்ப்பேன் அவர் உயிரோடு இருக்கிறபடி அவரை பார்ப்பேன் இந்த வாஞ்சியால் இன்னும் எனக்குள்ளே சவர்ந்து போகிறது இந்த வாஞ்சை நமக்குள் இருக்கின்றபடி நான் இந்த ஊரோட தெரியுமா கடவுளை பார்க்கிறோம் கடவுளோடு பேச வேண்டும் வேலைகளை கூட்ட வேண்டும் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லத்தில் வர வேண்டுமா பண்பாள் இறைவனை பார்க்க முடியும் எல்லா குறையும் நிறைவாக்கி விடுமா இருக்கிற பரிசுத்தாக்கிக் கொள்ளுங்கள் நாளை அற்புதங்களை நடப்பிப்பேன் பரிசுத்தமாக வாழ்ந்தோருக்கு வேண்டிய பிள்ளைகள் பத்து பிள்ளைகளை சாப்பிடும்போது ஆண்டு பிள்ளைகள் வாரத்துக்கு ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு வீடு கட்டி கொடுத்தவங்க இன்னும் யாரும் கல்யாணமாகல அப்படி இன்னும் வீடு ஆசைகள் எல்லாம் வச்சிருக்கிறார்கள் இந்த கேள்வி கிடையாது பத்து பிள்ளைகள் ஒரு வீட்டில மெழுந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்திய வேலையில அதற்கு முன்னாலே என்ன செய்வார் தெரியுமா விருந்து சாப்பிட்டு வந்தோட பத்து பிள்ளைகளை கேட்டுபடி சர்வாங்களை செலுத்தி பாவ நிவாரண பிறகு எல்லாம் செலுத்துவாரு பிள்ளைகள் பகிர்ந்து போய் அண்டவருக்கு பிரிவில்லாத வார்த்தைகளை தமாஷாவோடு பேசி இருக்க கூடாது அண்டவருக்கு மருத்துவம் என்பதற்காக பிள்ளைகள் அழைத்துக் கொண்டதை பலி செலுத்த பெரிய வருஷத்துவான் பாருங்க பிள்ளைகள் கட்ட வார்த்தை பேசினாலும் கேட்டுப்பாங்க என்ன சின்ன தலை தான் அதெல்லாம் கண்டுகிடக்கூடாது பிள்ளைகளும் பேசுகிறோம் கிட்டவாரத்தில் ஒன்றும் புறப்படக்கூடாது என்ன புறப்படணுமா கருத்து மாற்றம் புறப்பட வேண்டும் அப்படி பேரண்ட பிள்ளைங்க நடந்து கொள்ள வேண்டும் மறுசுத்துவராக இருந்தவர் இப்போ பிள்ளைகள் எல்லாம் இறந்து கொண்ட பிறகு சரீரமெல்லாம் அழுகி குழு விழுத்துக்க வேண்டிய அளவுக்கு ஆயிட்டு மனைவி தூசி சாகப்படாதே இருந்து விட்டது பெரிய நெருக்கங்கள் நீங்கள் வந்த போதும் வாஞ்சிகளும் தெரியுமா மீட்பு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களை நிற்பார் என்றும் தோல் முதலாளர்கள் அறிய போன இந்த மாமிசத்திலிருந்து என் கண்களால் அவரை காணுகள் அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்ணை அவரை காணும் இந்த வாஞ்சினால் சேர்ந்து போகிறது அழகிய ஒரு நாலு ஆண்டுகள் தேடி வைத்தார் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் விசாரத்தில் யாரை பார்க்கிறார் திரும்ப கலெக்டரை பார்க்கிறாரா அல்லது இந்த நாட்டு ஜனாதிபதியை பார்க்கிறாரா இல்லை இந்த உலகத்தை உண்டு கொண்டு நான் அன்றை வரை வாதத்தின் உண்டாக்கின கடவுளை அவர் பார்க்கிறார் விடுதலை பெற்று உருவாடுகின்றது ஆவிலும் பார்க்கலாம் தோட்டத்திலும் பார்க்கலாம் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போது என்னுடைய கண்கள் என்னை காடுகிற்கு யார் சொல்லி கொடுத்திருப்பான்னு சொல்லி ஏகத்தில் பார்த்தா அப்படி யாரும் சொல்லிக் கொடுத்தா அவரது இருந்து கொண்டிருந்தார் அவர் மூலமாக இருந்திருக்க வேண்டும் அவர்தான் அப்படித்தான் அறிந்திருக்கின்றனர் அவர்தான் முதன் முதலாக தசோபாகம் கொடுத்தது அவர்தான் அவர் இந்த போதனை பெற்றிருக்க வேண்டும் அதனால் புண்ணியமானது தாயனுக்கு மாவையில் உபதேசம் கொடுத்தது அவர்தான் என்று அறிய முடிகின்றது காயின பணியை பார்க்கிற பணியை செலுத்தினான் விசுவாசிக்காத காயின் தூண்டப்பட்டு காய்கறி அவனுடைய அகாடிக்கு கருத்தில் அங்கீகரிக்கவில்லை இந்த துரோகத்தில் ஏராளமான மக்கள் பல ஆயிரக்கணக்கான பிரிவுள்ள சபைகள் எடுக்கின்றது எல்லாரும் சாத்தானால் தோண்டப்பட்டு சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டு செல்கின்றார்கள் புதிய வார்த்தைகள் அப்படியே நமக்கு தரப்பட்டு பாக்கியாக இருக்கிறோம் என்பதை அறிவித்துக் கொள்ளுண்டும் இப்பொழுது கடவுளை காட்டுகின்றார் கண்டவுடன் என்ன நடந்து தெரியுமா முதல்ல வியாதி மறைந்து அலோலியா புதிய ரோக வருல் குணமாக்கக்கூடாது பெரிய ரோகம் எத்தனை கோடி செலவு செலுத்தால் நீங்காவது ரோகமானது ஆண்டவரை பார்த்து மறைந்து விட்டது செல்வங்கள் எல்லாம் ரெட்டிப்பாக ஆரம்பித்தது செத்து போட பத்து போன்றது எழுதித்தரப்பட்டிருக்கிறது எதற்கு தெரியுமா நமக்கு திருஷ்டம் உண்டாக வேண்டும் என்பதற்காக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கின்றால் இந்த வாழ்க்கையில் அற்புதம் அதனால் பாவ உணர்வுகளை அழைத்துவிட்டு பாவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை மாற்றிவிட்டு இறைவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் இறைவனோடு கூட சேர்ந்து கைகூர்ந்து மகிழ வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நிலங்களை நேரப்பட்டு இந்த ஆண்டு ஆசிர்வாதங்களை அதிசயங்களை காணக்கூடிய நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்துவம் ஆசீர்வாதத்தை மாத்திரமில்லை அதிசயங்களை நடத்தி தீ கத்தர முப்பத்தி நலம் அதிகாரம் பத்தோபசனத்தை மறுபடி வாசித்து செய்தி முடிப்போம் இப்படி நான் புதிதான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி பூமியில் யாருக்கும் செய்யப்படாத உலகத்தில் எந்த என்று அருமையானது ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் இருந்து வாழ்க்கை பரிசுத்தமாக கொண்டவர்களாக அமைக்க வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயம் நடத்தி போகிறார் என்று கூறிக்கொள்கிறோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆ